முப்பது அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் தன் வீட்டில் நுழையும் போதும் உணவு உண்ணும் போதும் அதாவது அதாவதுலாஹ் என கூறினால் சைதான் தம் தோடர்களிடம் உங்களுக்கு இன்று இரவு தங்கமிடமோ இரவு உணவோ இல்லை என்று கூறுவான் வீட்டில் நுழையும் போது அல்லாஹுவின் நினைவு கூறாமல் நுழைந்துவிட்டால் நீங்கள் இரவு தங்குமிடத்தை பெற்றுக் கொண்டு விட்டீர்கள் என்று ஷைதான் கூறுவான் மேலும் போது அல்லாஹுவின் நீங்கள் இரவு தங்குமிடத்தையும் இரவு உணவையும் பெற்றுக் விட்டீர்கள் என்று ஷைதான் கூறுவான் என நபி அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று எட்டு